நமது நற்றிணை வானொலியின் பொது அறிவு குவியல் வணக்கம் டிசம்பர் பதினைந்து இரண்டாயிரத்தி நற்றிணையின் பொது அறிவு குவியலுக்காக மங்களூரிலிருந்து ஸ்ரீதர் நேற்று கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று மின் நிலையங்களுக்கு நிலக்கரி விநியோகத்தில் வெளிப்படைத்தன்மை மற்றும் சிறந்த ஒருங்கிணைப்புக்காக பிரகாஷ் போர்ட்டல் தொடங்கப்பட்டது இரண்டு இந்தோ மங்கோலிய கூட்டு ராணுவ பயிற்சி ரொ ரொம்டிக் எலிபேண்டின் பதினான்காவது பதிப்பு பக்லோவில் நடக்கவுள்ளது மூன்று சர்வதேச கிராமப்புற பெண்கள் தினம் அக்டோபர் பதினைந்தாம் தேதி அனுசரிக்கப்படுகிறது இனி இன்றைய நற்றினை பொது அறிவு கேள்விகள் ஒன்று யாருடைய பிறந்தநாள் உலக மாணவர் தினமாக கொண்டாடப்படுகிறது இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கான தேசிய பயிற்சியாளர்களின் பயிற்சி எங்கே தொடங்கியது 3. இந்திய தர நிர்ணய பணியகத்தின் அறுபதாவது உலக தர எங்கே தொடங்கப்பட்டது மீண்டும் சந்திப்போம் நன்றி